அவன்றி ஒருவரிடம் இருந்தால் அதை அவன் விடும் வரை நயவஞ்சகத்தின் குணம் அவனிடம் ஏற்பட்டுவிட முடியும் ஒன்று அவனை நம்பினால் அவன் மோசடி செய்வான் இரண்டு பேசினால் பொய் பேசுவான் மூன்று ஒப்பந்தம் செய்தால் மீறுவான் நான்கு தர்கம் செய்தால் வரம்பு மீறுவான் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள்